நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் தைமூரால் அளிக்கப்பட்ட இந்திய நகரம் புதுடில்லி இரண்டு காற்று மாசுபடுவதற்கு காரணமான பொருள் கார்பன் டை ஆக்சைடு மூன்று நுண்ணுயிர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் லூயிஸ் பாஸ்டர் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச தன்னார்வ தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவும் எந்த நாடும் கப்பல் செயலாளர் மட்ட கூட்டத்தை தொடங்கின மூன்று கடற்படை தினத்தின் வரவேற்பு விழா எங்கே நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி